வணக்கம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அதிவேக விரைவு ரோந்து கப்பலின் பெயர் கனவலதா பர்வா இரண்டு சர்வதேச முதியோர் தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று சமீபத்தில் இந்திய கடற்படையிலிருந்து விடைபெற்ற விமான தாங்கி கப்பலின் பெயர் ஐ எம் விராட் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ியாவில் முதல் முறையாக முழுமையான சூரிய சக்தியால் இயங்கும் விமான நிலையம் எது இரண்டு சமீபத்தில் பதவி விலகிய ஜப்பான் நாட்டு பிரதமர் யார் மூன்று தேசிய கல்விக் கொள்கை குறித்த பரிந்துரைகளை வழங்க தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்டு மகிழலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நற்றினையோடு நன்றி வணக்கம்